சதாசிவாரம் ஆச்சாரியமியமா அஸ்மாரிய பரிய வந்தே பரம்பராம் ஓ அதுபூதி இதனுடைய சுருக்கத்தை சாரத்தை ஸ்லோகங்கள் வாய் வாரியாக விளக்கமாக கூறுவதற்கு முயற்சிக்கிறேன் நன்கு தகுதியுள்ள வேதாந்தமானவன் ஒருவன் முறைப்படி குருவினிடமிருந்து அத்வைத தத்துவத்தை அறிந்து கொள்ளுகிறான் விவேகம் வைராக்கியம் சமாதிஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்துவம் என்று சொல்லப்படுகின்ற சாதன சதுஷ்டய சம்பத்தியோடு ஒருவன் குருவின் வாயிலாக வேதாந்தத்தின் தாத்பரியத்தை அறிந்து கொள்ளுகிறான் பரம தாற்பயம் என்ன என்பதை முறையாக தெரிந்து கொள்கிறான் உபநிஷத்துக்களின் பரம தாத்பரியம் அத்வைத்த பிரம்மாத்மஸ்வரூபம் அதுதான் நீதான் சச்சிதானந்த ஸ்வரூபம் உண்மையில் வேற்றுமைகள் என்பது மாயத்தோற்றமே இல்லவே இல்லை ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மை போலவும் இந்த ஷரீராதிகள் உண்மை போலவும் இந்த பிரபஞ்சம் உண்மை போலவும் மேலும் இவைகளையெல்லாம் ஆக்கி அழித்து துடைக்கின்ற கடவுள் உண்மை உண்மையானவர் போலவும் நமக்கு தோற்றம் அளிக்கிறது உண்மையில் இருப்பது அத்வைத வஸ்துவே என்ற கருத்தை புரிந்துள்ளகிறான் அதுதான் நமது உண்மையானவரூபம் என்பதையும் அவன் தெரிந்து கொள்ளுகிறான் இருந்தாலும் அவ்வப்பொழுது மனதிலே சந்தேகங்கள் உற்பத்தியாக கூடும் நீண்ட நாள் ஷரீரம் முதலானவைகளையும் உலகத்தையும் இவைகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய கடவுளையும் பரமசத்தியம் என்று எண்ணிக்கொண்டிருந்த காரணத்தினால் மனதிலே இந்த உண்மையான விஷயம் அதாவது பாரமார்த்திக சத்தியம் உபநிஷத்துக்களால் போதிக்கப்படக்கூடிய பாரமார்த்திக சத்தியம் மனதிலே ஆழ்ந்து பதிய அது மேலெழுந்த இருக்கிறது அதை ஆழ்ந்து பதிய வைப்பதற்காக நிதித்தியாசன ரூபமான பரமான பல ஸ்லோகங்கள் பெரியவர்கள் அனுகிரகம் செய்திருக்கிறார்கள் அதில் அதை போன்றுதான் இந்த அத்வைதானுபூதி ஸ்லோகமும் நிதி நிதித்தியாசன பிரதானமாகவே இது இருக்கிறது இருந்தாலும் இதை கொண்டு உபனிஷத்துக்கள் கருத்துக்களையும் ஓரளவு விளக்க முடியும் என்ற நோக்கத்தில்தான் இந்த கிரந்தத்தை நாம் ஒவ்வொரு ஸ்லோகங்களின் ஸ்லோகங்களையும் படித்து பொருள் தெரிந்து கொண்டோம் ஆகவே இது வந்து எந்த அதிகாரிக்குங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கணும் நன்றாக சகுண பிரம்ம நிஷ்டையில் இருந்து ஜகத்தில் பரிபூர்ண விரக்தி ஏற்பட்டு நல்ல சமாதி சட்க சம்பத்தி எல்லாம் பெற்று முறையாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோடு வந்திருக்கிற ஜிக்னாசு உண்மையை தெரிஞ்சு அதை வந்து மனசில் ஆழமாக பதிய வைக்க முயற்சிக்கிறான் கருத்துக்களை ஆழமாக பதிய வைக்க முயற்சிக்கின்ற மாணவனே அதிகாரியாக கருதப்படுகிறான் ஆக சம்சய விபரிய அஜான சம்சயம் நீங்கியவன் விபரீதம் நீங்குவதற்காக மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் தத்துவ கருத்துக்களை ஆழ்ந்து சிந்திப்பதுதான் இங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இனி ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு ஸ்லோகங்களுடைய சாரத்தை ஒவ்வொரு ஒரு வரிசையாக பார்த்து கொண்டே போகலாம் இது இதுவரையிலும் நாம் படித்தவைகளை மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக படித்து தெரிந்து கொள்ளுகிறோம் முதல் ஸ்லோகம் முக்கியமாக ஒரு கருத்தை முதலிலே சொல்ல வேண்டும் அத்வைத்த அனுபூத்தி என்பது அனுபவமாக இருக்கக்கூடிய அத்வைத்த ஸ்வரூபத்தை பற்றிய ஞானம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஐத்த அனுபவம் அனித்யம் அத்வைத்த அனுபவம் நித்யம் அத்வைதானுபவம் நித்யம் நான் இருக்கிறேன் என்பது நித்தியானுபவம் இந்த அனுபவத்தை பற்றிய ஞானந்தான் இங்கே நித்தியானுபவ அனுபவ அனுபூத்தியை நன்கு உறுதிப்படுத்திக் கொள்வதுதான் இங்க இது அந்த கரணத்திலே உற்பத்தியாக கூடிய பல்வேறு அனுபவங்களை போன்றது அல்ல அனுபவங்களையெல்லாம் அனுபவிக்கின்றவனை பற்றிய உண்மையான அறிவு அனுபவங்களையெல்லாம் எவன் அனுபவிக்கின்றானோ அவனை பற்றிய உண்மையான அறிவுதான் அத்வைத்த அனுபூதி முதல் ஸ்லோகம் நானும் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஈஸ்வரனும் சச்சிதானந்த ஸ்வரூபம் எனவே ான் அத்வைத்திரம்மஸ்வரூபம் என்று முதல் ஸ்லோகம் சொல்லுகிறது அகம் ஆனந்த சத்யாதிலக்ஷண எத் சதானந்தாதி ரூபம் தேன அகம் அச்சல அத்வயா கேவல சிவ அப்படி புரிஞ்சுக்கணும் அதாவது நானும் சச்சிதானந்தரூபம் ஈஸ்வரச்சிதந்த சச்சிதானந்திதனந்த அபேத நாஸ்தி அபேதை தைத்த அஹம் அஸ் தின அஹம் அச்சல அதுவைய தெளிவாக சொல்லப்பட்டது இதை விளக்குவதற்குத்தான் கருத்துக்களை மேலும் எடுத்துக்கொள்ளுகிறார் ஆசிரியர் ஆக முதல் ஸ்லோகம் இந்த அத்வைத அனுபூதி கிரந்தத்தின் சாரத்தை கூறியிருக்கிறது சார இப்போ நம்ம இந்த ஸ்லோகம் வந்து சாரஹா சுருக்கமானது இனிமே வரக்கூடிய ஸ்லோகங்களெல்லாம் விளக்கமானது சுருக்கி சுங்க சொல்லி விளங்க வைத்தல்னு சொல்லுவோம் சுருக்கமாக கூறி பிறகு விளக்கமாக கூறி மீண்டும் சுருக்கமாக கூறி உண்மையை விளக்க வேண்டும் என்பது மரபு ஆகவே இது சுருக்கமாக முதல் ஸ்லோகம் அமைந்திருக்கிறது இரண்டு மூன்று நான்கு மூன்று ஸ்லோகங்களும் ஆத்மா அத்வைத ஸ்வரூபம் என்பதை கூறுகிறது தகுந்த திருஷ்டாந்தத்தின் மூலம் கண்களில் இருக்கின்ற குறைபாடுகளின் காரணத்தினால் சந்திரன் இரண்டு போல தோன்றுகிறது அதுபோல அறியாமை என்றும் குறைபாட்டினால் உலகை கடவுளை ஜீவர்களை வேறு வேறாக பார்க்கிறோம் உண்மையில் ஒன்றுதான் இருக்கிறது அறியாமையினால்தான் வேற்றுமை தென்படுகிறது அறியாமை நீங்கினால் அறிவினால் உணர்வோம் ஒன்றேதான் இருக்கிறது இரண்டற்ற ஒன்றே சூனியமற்ற ஒன்றேதான் இருக்கிறது அது இந்த ரெண்டு மூன்று நான்கு இந்த மூன்று ஸ்லோகங்களில் உபதேசிக்கப்பட்டது ஆத்மா அத்வைதரூபமாகவே நான்காவது ஸ்லோகம் சுக்கூறியது ட்விம் பாத்தியோஷேணச்சந்திரேஸ்வே மாயா ஜகத்து ரிவித்வம் மிருஷா யா சந்திரே மிருஷாத்வைத்தம் தமி என்று சந்திரனு சந்திரனை பார்க்கின்ற திருஷ்டாந்தத்தைக் கொண்டு கண்ணிலே ரோகம் உள்ளவன் சந்திரனை பார்க்கின்ற திருஷ்டாந்தத்தை கொண்டு அறியாமையை உடைய மனிதன் வேற்றுமையை பார்க்கிறான் என்று விளக்கி எனவே உண்மையில் இரண்டு என்று இல்லை ஒன்றேதான் இருக்கிறது என்று உணர்த்தியது ஆத்மா அத்வைதவரூப பிறகு 5, 5 முதல் 7 வரை ஐந்து முதல் ஏழு வரை ஆத்மா சர்வகதா பூர்ணகா என்கிற லக்ஷணம் விளங்க வைக்கப்பட்டது இப்படி எல்லாம் லட்சணங்களை சொல்றதன் மூலம் ஸ்வரூபத்தை நம் மனதிலே நன்கு பதிய வைக்கிறது இந்த கிரந்தம் ஆகாயத்தோடு ஒப்பிட்டு ஆத்மாவிலிருந்து தோன்றிய ஆகாயமே எங்கும் நிறைந்ததாகவும் முழுமையானதாகவும் இருக்கும்பொழுது அதற்கு காரணமான ஆத்மா முழுமையானது என்று எங்கும் நிறைந்தது சொல்ல வேண்டுமா என்று கிமுத நியாயத்தின்படி உபதேசம் பண்ணினார் ஆத்மா சர்வகதா ஆத்மா பூர்ணக ார் வாக்கியூஸ் பண்ணார் அதனால நீங்க போட்டுக்கணும் ஏகா அசூன்யான் அர்த்தம்யமானது அசூன்யம் என்ன நமக்கு எல்லாத்தையும் நெகேட் பண்ண உடனே சூன்யம்தான் இருக்கும்னு தோணிடும் அப்படி இல்லை சூன்யத்துக்கும் சாட்சி ஒன்று இருக்குது ஆகையினால ஆத்மா சூன்ய சாட்சின்னே சொல்லுவோம் வஸ்து வஸ்துவினுடைய இருப்பையும் வஸ்துவினுடைய இன்மையையும் அது அறிகிறது ஆகவே ஆத்மா சூன்யம் அல்ல நான் சூன்யம் அல்ல அதே சமயம் நான் உடலோ மனமோ ஏழு வரை உபதேசிக்கப்பட்டது எட்டு முதல் பத்து வரை ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் கூறப்பட்டது அதற்கும் ாச மடாகாச தஷ்டாந்தம் சொல்லி கட்டாகாச மடா காசம் கட்டாகாசம்னா குடத்திற்குள் இருக்கின்ற ஆகாயத்திற்கு கட்டாகாசம் என்று பெயர் கட்டடம் பெரிய கட்டடத்திற்குள் இருக்கின்ற ஆகாசத்திற்கு மடாகாசம் என்ற பெயர் கட்டாகசம் ஜீவனை மாசம் ஈஸ்வரனோடு ஒப்பிடப்படுகிறது ஆகாஷம் பிரம்மத்தோடு ஒப்பிடப்படுகிறது மூன்று கட்டாக ஈஸ் ஈக்குவல் டு ஜீவஹா மடாகாசல் டு கிதமான உபகித ஆகாஷா பிரம்மம் இப்போ பிரம்மந்தான் கடத்துக்குள்ளே இருக்கு பிரம்மந்தான் மட்டத்துக்குள்ளே இருக்கு ஆகவே மட்டத்துக்கு வெளியிலையும் கடத்துக்கு வெளியிலேயும் கடத்துக்கு உள்ளேயும் இப்படி அந்த அப்புறம் மத்தியத்தினே இருக்கு உபாதியினால் அது மறைக்கப்பட்டு இருக்கிறது ஆகவே ஹட்டாகாச மட்டாகாச திருஷ்டாந்தத்தை சொல்லி அதன் மூலம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்று ஸ்பஷ்டமாக கூறியது காரணோபாதிச்சைதம் காரியசம்ஸாச்சிதோதிகம் நகாபிராதாகாச குத்திர சின்னாதிக்கோ பவேத் ஆனால் இந்த ஸ்லோகத்தில் வந்து கட்டாகாச மிருதாக்காசம்னு சொல்லப்பட்டது நான் உங்களுக்கு புரியறதுக்காக சிம்பிளாக கட்டாகாச மடா காசத்தை சொன்னேன் அந்த இந்த ஸ்லோகம் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்குன்னா மண்ணுக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது குடத்துக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்தை வந்து ஜீனாக குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் இல்லை கொடத்து கொட குட கட்ட ஆகாசம்னு சொல்கிறத ஜீவனாக சொீவனாக சொல்லி மிருதாகாசத்தை வந்து ஈஸ்வரனாக சொல்லியிருக்கு நமக்கு தினமும் சின்னது பெருசாக தெரியும் ஒரு மாதிரி இருக்கும் அது அங்கே திருஷ்டாந்தத்தில் என்ன தாற்பயம்னா காரணச்சைத்தியம் காரியைத்தன்யம் காரியோபாதி சைத்தன்யம் காரணோபாதி சைத்தன்யம்ங்கிறத விளக்குறதுக்காக மண்ணு காரணம் குடம் காரியம் மண்ணுக்கு வேறாக குடம் இல்லை அதுபோல இங்கே பரம்பொருள் காரணம் உலகம் காரியம் பரம்பொருளுக்கு வேறாக உலகம் இல்லை அப்படிங்கிறத டைரெக்டா பிரம்மத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே சொல்லி விடுத்து நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் வந்து இந்த கட்டாகாச மடா காச திருஷ்டாந்தத்தை மனதில் வைத்து கொண்டு இந்த கருத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த இந்த ஒன்னொண்ணுக்கும் இந்த திருஷ்டாந்தத்தை ஈஸ் இவல்ட்டு சரி வரும் ஆனால் ஸ்லோகத்தில் இல்லை இந்த மடா காசம்ங்கிறது சொல்லப்படலை மிருதா காசம்னு சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று நினை நம்புகிறேன் நிர்கதோபாதிராகாஷா ஏக ஏவ யா பவேத் ஏகஏவ தம் நிர்கதோபாதிக்க சதா இதெல்லாம் வந்து உபாதியினால தான் இந்த பேதம் ஜீவனுக்கு ஒரு வகையான உபாதி ஈஸ்வரனுக்கு ஒரு வகையான உபாதி அல்பஜத்வாதி உபாதி ஜீவசிய சர்வஜத்வாதி உபாதிஹி ஈஸ்வரஸ்ய நிருபாதிகம் பிரம்மை சத்தியம் ததேவ அகமஸ்மி என்று நன்கு மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக இது உபதேசிக்கப்பட்டது ஆகாசத்துக்கு வேறாக இன்னொரு ஆகாசம் எப்படி இல்லையோ அப்படி பிரம்ம பிரம்மத்திற்கு வேறாக இன்னொன்று இல்லை என்று ஸ்பஷ்டமாக கூறியது அப்போ எட்டாவது ஸ்லோகத்திலிருந்து பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் கூறப்பட்டிருக்கிற கருத்து ஜீவனும் ஈஸ்வரனும் அடிப்படையில் ஒன்றே மேலெழுந்த வாரியாக வேறாக தோன்றுகிறார்கள் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றே என்ற கருத்து விளக்கப்பட்டிருக்கிறது நீங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா எப்படி ஒரு கட்டாகாசமும் இன்னொரு கட்ட ஆகாசத்துக்கும் பேதம் சொல்லலாம் நமக்கு ஓரளவுக்கு இந்த உண்மை இங்கே நமக்கு புரியும் நானும் மற்ற உயிர்களும் வேறு கருத்து புரியுற மாதிரி இங்கே இது பிரத்யட்சமா தெரியல நானும் மற்ற உயிர்களும் வேறு அல்ல மேலெழுந்த வேறாக தோன்றுகிறோம் நாம் அனைவரும் உண்மையில் உணர்வின் அடிப்படையில் நாம் எல்லோரும் ஒன்றேன்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ இதே உணர்வு ஈஸ்வரனுக்கும் இருக்கிறது எனவே உணர்வின் அடிப்படையில் ஈஸ்வரனும் நானும் ஒன்று உணர்வுங்கிறது நான் சைத்தன்யங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் உணர்வின் அடிப்படையில் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று எப்படி ஜீவனும் ஜீவனும் ஒன்றேன்னு புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றேன்னு புரிஞ்சுக்கணும் ஜீவனும் ஜீவனும் ஒன்றேங்கிறது வந்து வேறு மேலந்த வரையா வேற வேற இருக்கு ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி குவாலிபிகேஷன் ஒருத்தருக்கு இல்லை அதெல்லாம் இருக்கலாம் அதில் பேதம் இருக்கலாம் ஆனால் வந்து சைதன்யத்தில் பேதம் இல்லை பஜகோவிந்த ஸ்லோகம் நினைவிலே இருக்க வேண்டும் துவயி மயி அந்நேகோ விஷ்ணு சரி ஆக இது வந்து ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை உபதேசித்திருக்கிறது பதினோராவது ஸ்லோகத்திலிருந்து பதினாலாவது பதிமூணாவது ஸ்லோகம் பதினொன்று பன்னிரண்டு பதிமூணு இந்த பிரபஞ்சமும் பிரம்மத்துக்கு வேறானது அல்ல அச்சேதனாத்மக பிரபஞ்சமும் பிரம்ம வத்திரிக்தம் இப்போ ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னு சொல்லியாச்சு இப்போ என்ன சொல்லுகிறதுனா ஜகத்தும் ஜீவனும் ஒன்றுங்கிற அர்த்தத்தில் இல்லை ஜகத்தும் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று அதுக்கு பதிலாக இங்கே என்ன சொல்கிறது பிரம்மமும் ஜகத்தும் வேற வேற இல்லை பிரம்மன் ஜகத்தை முழுவதும் வியாபிச்சிருக்கிறது பிரம்மன்தான் அதற்கு ஆலங்கட்டி திருஷ்டாந்தம் ஜ ஆலங்கட்டி அல்லது பனிக்கட்டி ஜல ஜலந்தான் பனிக்கட்டியாக தோன்றுகிறது ஜலம் பிரம்மம் பனிக்கட்டி பிரபஞ்சம் எப்படி பனிக்கட்டியில ஜலத்துக்கு வேறாக ஒண்ணுமே இல்லையோ அது மாதிரி இங்கேயும் பிரம்மத்துக்கு வேறாக ஜகத்து இல்லை ஆகையினால ஜகத்தும் பிரம்மந்தான் ஜகத்தும் பிரம்மந்தான் புரிஞ்சுண்டா ஜகத்துங்கிற சப்தம் தேவையில்லை ஜகத்தும் பிரம்மந்தான் புரிஞ்சுனுட்டா ஜகத்துங்கிற சப்தம் தேவையில்லை பிரம்மந்தான் மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது ஜகத்தாக தோன்றுகிறது ஆழ்ந்து பார்க்கும் பொழுது பிரம்மந்தான் இருக்கிறது ஆக ஆழ்ந்து விசாரம் பண்ணினா ஜீவன் ஈஸ்வரன் ஜகத் மூன்றும் பிரம்மமே ஆகும் ஆக இந்த நீர கரகாக்காரம் வருஷோபலம் திருஷ்டாந்தத்தை சொல்லி ஆத்ம ஒன்று ஆத்மாவே விளங்குகிறது காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது கூறியது சொல்லப்போன பிரபஞ்ச வியாபகம் பிரபஞ்சா ஆத்மா ஏவ பிரபஞ்ச வியாபகம் பிரம்ம ஆத்மா பிரம்மன் ரெண்டு சப்தத்தை சர்வசாதாரமா யூஸ் பண்றேன் பிரம்மன் வேற ஆத்மா வேற இல்லை ஞாபகம் அல்லது நாமரூப பிரபஞ்சஸ அதிஷ்டானம் பிரம்மைவ அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தமும் சொல்லி ஆத்மா தான் சொல்லியிருக்கிறது அடுத்த ரெண்டு ஸ்லோகங்கள் ஆக பதினொன்னுலிருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒரே கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஜத்துக்கு வேறாக ஜலத்தில் இருக்கிற நீ ஜலத்தில் தோன்றுகின்ற நீர்க்கும தோன்றுகிறது ஆனால் அது அதுபோல இந்த பிரம்மந்தான் பிரம்மந்தான் பிரபஞ்சமாக பிரபஞ்சமாக தோன்றுகிறது பிரபஞ்சத்துக்கு வேறாக பிரம்மம் இருப்பது போல தோன்றுகிறது என்ற கருத்தை சொல்லியது ஜத்துக்கு வேறாக ஜலத்திலே தோன்றியுள்ள நீர்க்குமிழி தெரிகிறதோ அதுபோல ஆத்மாவுக்கு வேறாக இந்த பல்வேறு உலகம் தோன்றுகிறது எப்படி நீர்க்குமிழி அழிவதால் நீர் அழிவதில்லையோ அப்படி நாமரூபங்கள் மாறுவதால் பிரம்மம் மாறுவதில்லை அழிவதில்லை என்று கூறியது ஆக ஜம்வல் நீர்கபஞ்சம் அப்படி வந்து திருஷ்டாந்தத்தை அந்த ஈஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு அந்த திருஷ்டாந்த தாஷ்டாந்தம் புரிஞ்சுட்டே இருக்கும் அடுத்தது பதினாறு முதல் பதினெட்டு வரை பதினாறாவது ஸ்லோகத்திலிருந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரை ஆத்மா ஸ்தூல சூக்ம காரண சரீர வத்திரிக்தகா என்கிற கருத்தை விளக்குகிறார் முக்கியமாக ஸ்தூலாதி வெத்திரிக்தா ஸ்தூ ஆதின்னு போட்டதுனாலேயே சூக்ஷ்ம காரணமும் சேர்த்து கொள்ளப்பட்டது அதற்கு திருஷ்டாந்தம் சொன்னார் பாம்பு பாம்பு சட்டை பாம்பினுடைய சட்டை ஸ்தூல சூக்ம காரண சரீரங்களோடு ஒப்பிடப்பட்டது பாம்பு ஆத்மா அல்லது பிரம்மத்தோடு பாம்பு சட்டைக்கு என்ன ஆனாலும் பாம்பை ஒன்றும் பாதிக்காது அதுபோல ஸ்தூலாதி சரீரங்களுக்கு ஏற்படக்கூடிய ஷ்டங்களும் ஒன்றும் செய்யாதுயமாகிய ஆத்மஸ்வரூபத்தை ஒன்றும் செய்யாது ஆத்மாதி இல்ல ஆத்மா ஸ்தூலாதி ஆத்மா அல்லது பிரம்மம் ஸ்தூல சூக்ம காரண சரீராதி வதிரிக்தகா வதிரிகானா வேறானது வேறானதுன்னு நான் சொல்கிறபோது ஞாபகம் வச்சுக்கணும் ஒளியானது கையை வியாபித்தும் கைக்கு வேறாக இருந்து கொண்டும் கையை விளங்கச் செய்து கொண்டும் இருக்கிறது அப்படிங்கிற இந்த திருஷ்டாந்தம் ஓரளவுக்கு சிமிலர் பக்கத்து நியர் திருஷ்டாந்தெல்லாம் இதை வச்சுன்னு நம்ம மனசில் அறிவுனால் புரிந்து கொள்ள வேண்டியது அடுத்தது பத்தொம்பது முதல் இருபத்தி ஒன்று வரை ஆத்மனா அநாத்ம சம்பந்தா மித்யா என்று ஸ்பஷ்டமாக கூறியது ரெண்டு திருஷ்டாந்தம் சொல்லியது ஆத்மாவுக்கு அநாத்மாவோடு இருக்கிற சம்பந்தம் மித்யா சம்பந்தாஸ்தவ சம்பந்த உண்மையான சம்பந்தம் இல்லை தோற்றமான சம்பந்தம் சம்பந்தம் வந்து சத்தியம்னு சொன்ன அத்வைத்தம் அவுட் ஆகினால சம்பந்தா ஆத்மனா அநாத்ம சம்பந்தா மித்யா ஏவ ஆத்மாவுக்கு அனாத்மாவில இருக்கிற சம்பந்தம் மித்தியா ஒரு ச ஒரு தோற்றம் தான் சம்பந்தம் கிடையாது கயிற்றுல பாம்பு கயிறில் தோன்றுகிற பாம்புக்கும் கயிறுக்கும் என்ன சம்பந்தம்னா அதுக்கு பேர் மித்யா சம்பந்தம்னு பேர் வாஸ்தவ சம்பந்தம் இல்லை உண்மையான தொடர்பு மோர்ல உப்பு போட்டு திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டது ஈக்குவல் டுவனம் இல்ல உப்பு மோர் தமிழ் சொல்லி லவணம் சொல்றேன் உப்பு இஸ் ஈக்குவல் டு அனாத்மா அனாத்மா மோருக்கும் உப்புக்கும் இருக்கிற சம்பந்தம் நமக்கு வாஸ்தவமாக தோன்றது இங்கே ஆனால் அது சாஸ்திரப்படி மோருக்கு இந்த இந்த அளவுக்கு தான் சொல்ல முடிகிறது அது உண்மையிலேயே மோர் உப்பு கிடையாது மோர் வந்து ஒரு பொழுதும் உப்பு கிடையாது உப்பு கலந்ததுனால தான் அது உப்பு மாதிரி தெரிகிறது ஆனால் உண்மையிலே அது உப்பு இல்லை அப்படின்னு சொல்லியது மோர் ஈக்குவல் டு பிரம்மம் லவணம் ஈக்குவல் டு அனாத்மா இல்லாட்டி ஆத்மா அனாத்மா போட்டு அப்புறம் இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்லியது இன்னொரு ரெண்டு திருஷ்டாந்தம் சொல்லியது இல்லை இன்னொரு திருஷ்டாந்தம் ஒரே திருஷ்டாந்தான் அதாவது இரும்பு இல்லை ரெண்டு தான் இரும்பு விறகு கட்டை இரும்பிலேயும் விறகுக்கட்டையிலையும் விளங்குகிற அக்னியானது விறகுக்கட்டை இஸ் ஈக்குவல் டு என்னன்னா பிரம்மம் அதுல இருக்கிற அக்னி இருக்கு அது அனாத்மா அதை நன்றாக தெளிவுபடுத்தினார் இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் எரிக்கப்படும் பொருள் எது எது எரிக்கிறதோ அது எரிபொருள் ஆகாது எது எரிபொருளோ அது எரிக்காது இந்த ஆத்மா ஒரு பொழுதும் அனாத்மாவாகாது அனாத்மா ஆத்மாவாகாது ஆத்ம அனாத்ம சம்பந்தா மித்யா என்று திருஷ்டாந்தத்தின் மூலம் விளக்கி கூறியது ஆக ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பு தோற்ற தொடர்பு மித்யா சம்பந்தா என்று விளக்கப்பட்டது இருபத்தி ரெண்டாவது பிரம்மன் அல்லது ஆத்மா திரிபுட்டீரகா ஆத்மா திரிபுட்டி ரஹிதா அப்படின்னு போட்டுங்க என்ன பிரம்ம சப்தம் ஒத்து வர்றதுல இந்த நம்ம போட்டிருக்கிறதுக்கு ஆத்மா திரிப்புட்டி ரஹிதகா அதாவது அறிபவன் அறியப்படு பொருள் அறிவு அறியும் கருவி இந்த மாதிரி வேற்றுமைகள் அற்றவன் திரிப்புட்டி ரஹிதா அல்லது அந்த ஸ்லோகத்தினுடைய கருத்திலேயே நாம் புரிஞ்சுக்கலாம் பிரமேயாதித்ரய விலக்ஷண பிரமேயாதித்ரய விலக்ஷண ஆத்மா அப்பிரமாணா ஆத்மா அப்பிரமாதா ஆத்மா அப்பிரமேயா அப்பிரமேயா அப்பிரமாணா அப்பிரமாதா நான் பொதுவாக சுருக்கமாக என்ன போட்டிருக்கேன் பிரமேயாதித்ரய விலக்ஷணா இதைத்தான் விளக்கி சொல்லியது அதுக்கு சூரியனை திருஷ்டாந்தமாக எடுத்துக்கொண்டு சூரியன் எப்படி கண்ணையும் பொருளையும் விளக்குகிறானோ அதுபோல இந்த ஆத்மாவானது பிரமாதா பிரமாண பிரமேயத்தை விளக்குகிறது பிரமாதா பிரமாண பிரமேயத்தை விளக்குகிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்ன சூரியன் ஈஸ் ஈக்குவல் டு ஆத்மா இந்த ஸ்தூல ஷரீரம் கண்ணு பொருள் இதெல்லாம் பிரமாதா பிரமாண பிரமேயம் ஸ்தூல ஷரீரம் கண்ணு பொருள் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் இதெல்லாம் பிரமாத்திரு பிரமாண பிரமேயம் அப்ப வந்து அந்த எந்தெந்த திருஷ்டாந்தத்தை ஒப்பிடுறதுன்னு பார்த்துக்கணும் ஆத்மா சூரியஹா இஸ் ஈக்குவல் ஆத்மா பிரமாத்திரு பிரமாண பிரமேயம் வந்து பொருள்கள் பிரமாத்திரு பிரமாண பிரமேயம் இந்த இந்த வெளியில நாம் அனுபவிக்கக்கூடியதை வச்சுக்கொண்டு இந்த பிரமாத பிரமாண பிரமேயத்தை ஒளிர்விக்கிறது ஆத்மா இவைகளை ஒளிர்விக்கிறது என்று உபதேசிக்கப்பட்டது சரி இனி இருபத்தி நாலாவது ஸ்லோகம் அந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் ஆத்மா பரமானந்த ஸ்வரூபகா என்று உபதேசித்தது அந்த முதல் இதில் வந்து இதை சொல்லிடுறேன் ஸ்தூல ஷரீரம் கண் பொருள்கள் இது இதுக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன போட்டுக்கணும் பிரமாத்து பிரமாண பிரமேயம்னு அந்த ஈஸ் ஈக்குவல் டு போட்டுக்கணும் ஸ்தூல ஷரீரம் ஈக்குவல் டு பிரமாதா கண் ஈக்குவல் டு பிரமாணம் வஸ்துக்கள் ஈக்குவல் டு பிரமேயம் இதெல்லாம் விளக்கி கொண்டு பிரமாத்திரு பிரமாண பிரமேயத்தை அப்பிரமாதாவாகிய ஆத்மாதான் பிரகாசப்படுத்துகிறது அது பிரமேயாதித்ரய விலக்ஷணா அப்புறம் இருபத்தி நாலாவது ஸ்லோகம் ஆத்மா பரமானந்த ஸ்வரூபா என்று கூறுகிறது இந்த இதில் திருஷ்டாந்தம் மாவு வெல்ல திருஷ்டாந்தம் மாவுக்குவல் டு அநாத்மா வெள்ளம் ஈஸ் ஈக்குவல் டு ஆத்மா வெள்ளமாகிய ஆத்மாவாகிய வெள்ளம்தான் வெள்ளத்தினால் அனாத்மாவாகிய மாவானது சுவையுள்ளதாக ஆகிறது அதுபோல ஆத்மா ஆனந்தஸ்வரூபமாகிய ஆத்மாவினால்தான் அனாத்ிய அனாத்மாவாகிய ஷரீராதிகள் சுர சுகம் உள்ளது போல தெரிகிறது அல்ல பிஷ்டாதி குலசம்பர்க்காது குலவத் பிரீத்திமான் யாபோகாத் பிரமேயாதி ஆத்மவத் பிரீத்திமான் பவே ஆக ஆத்மா பரமானந்தவரூப என்று உபதேசிக்கப்பட்டது அடுத்தது இருபத்தி ஐந்து இருபத்தி இரண்டு ஸ்லோகங்களும் ஆத்மா சித் ஸ்வரூபக என்று உபதேசித்தது சைதன்யஸ்வரூபக அதற்கு திருஷ்டாந்தம் நெருப்பு குடம் தண்ணீர் மாவு கப்போ நருப்பு ஆமா கட நீரா பிஷ்டம்ஸ் ஈக்குவல் டு அநாத்மா ஆனால் இங்கே என்னன்னா வன்னி ஈஸ் ஈக்குவல் டு ஆத்மாவோட சித்ரூபம் சித் சுரூபம் கட்டாண்ண கட நீரான பிஷ்டான்னு அறியப்படுறது அறியப்படு பொருளாக இருக்கு ஆதாரமாக இருக்கிறது என்ற கருத்தோடு சொல்லப்பட்டிருக்கு ஆக ஆத்ம சைத்தன்யத்தினால அதுக்கெல்லாம் சைதன்யம் மாதிரி ஒரு தன்மை ஏற்படுறது அனாத்மாவுக்கெல்லாம் சைத்தன்யம் மாதிரி ஒரு தன்மை ஏற்படுகிறது அந்த இருபத்தி அது விளக்கப்பட்டது பூத்த பௌத்திக ஸ்பூர்த்திதா ஸ்வாத்மயோகதா வினா வினாத்மானம் கதம் தேசாம் ஸ்பூர்த்திதா சார் ததா இந்த இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் திருஷ்டாந்தத்தை சொல்லி இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் தார்ஷ்டாந்தத்தை கூறியது இருபத்தி ஐந்து திருஷ்டாந்தம் இருபத்தி ஆறு தார்ஷ்டாந்தம் நெருப்போட சம்பந்தத்தினால தான் இதுக்கெல்லாம் சூடு வர்றது அது மாதிரி ஆத்மாவோட சம்பந்தத்தினால தான் இதுக்கெல்லாம் சைதன்ய தன்மை ஏற்படுகிறது அப்படின்னு விளக்கப்பட்டது உணரும் ஆற்றல் உணர் உணரக்கூடிய ஆற்றல் இதற்கு இதனால் தான் வருகிறது என்று விளக்கப்பட்டது ஆத்மா சித்வரூப அப்புறம் இருபத்தி எட்டு முதல் இருபத்தி இருபத்தி ஏழு வரை ஆத்மா ஒன்றே என்ற கருத்து தெளிவாக சொல்லப்பட்டது ஜீ ஜீவேதம் இல்லவே இல்லை என்பது நன்கு ஸ்பஷ்டமாக உபதேசிக்கப்பட்டது ஹட ஆகாச திருஷ்டாந்தம் ஹட ஆகாச திருஷ்டாந்தம் பலவிதமான கும்பம் ஆகாச திருஷ்டாந்தம் ஹட்டம்னா நானா ஹட்டாக பல்வேறு குடங்கள் ஈஸ் ஈக்குவல் டு பல்வேறு ஷரீரங்கள் ஆகாசம் ஈஸ் ஈக்வல் டு சைத்தன்யம் இப்படி புரிஞ்சுகிட்டே வரணும் ஒன்று ஒன்று உட்காந்து நீங்கள் இன்னும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும் கொஞ்ச நேரத்தில் ஒன்றும் புரிஞ்சுடாது அதனால் நானாவித கும்பங்கிறது பல்வேறு ஜீவர்களுக்கு திருஷ்டாந்தம் அப்புறம் இன்னொரு திருஷ்டாந்தம் உபதேசிக்கப்பட்டது அல்லது நூல் அல்லது புஷ்பங்கள் நார் ஈசி நார் அல்லது நூல் ஈசிக்கோல் டு புஷ்ப ஆத்மா புஷ்பங்கள் ஈசிக்கோல் டு பல்வேறு வகையான ஜீவராசிகள் அடுத்த திருஷ்டாந்தம் ஊஞ்சல் சங்கிலி துவார திருஷ்டாந்தம் சங்கிலி துவார திருஷ்டாந்தம் ஊஞ்சல் சங்கிலிங்கிறது இருக்கு ஸ்லோகத்தில் நம்ம எப்படி புரிஞ்சி துவார திருஷ்டாந்தம் சங்கிலிகள் இஸ் ஈக்வல் டு பல்வேறு ஜீவராசிகள் துவாரம் இஸ் ஈக்வல் டுமா திருஷ்டாந்தம் அதில் ஆத்மா ஏகா ஏவ பல்வேறு தன்மையாக தோன்றுவது என்பது ஒரு தோற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தி வரைக்கும் இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி ஸ்லோகங்கள் இது முப்பத்தி வரைக்கும் இருக்கு அப்புறம் முப்பத்தி ஆறு முதல் வரைக்கும் சொல்லியிருக்கேன் முப்பத்தி வரைக்கும் ஆத்மா ஏகா இதை விரிவாக கூறினார் ஆசிரியர் ஆத்மா ஏக முப்பத்தி ஆறு ரெண்டும் அனாத்ம நிஷேதா அநாத்ம நிஷேதா எது ஆத்மா இல்லையோ அது நீக்கப்பட்டது எது நான் இல்லையோ அது நீக்கப்பட்டது தேகோ நாகம் பிரதிகேந்திரோமேகனோ நாஹம் சலுவிர்நாகம் விக்காரி தமோ நாகம் ஜடத் தேதிவத் aha எதெல்லாம் atma illai endru கூறப்பட்டது neti neti உபநிஷத்தில் நேத்திங்கிறதுக்கு அர்த்தம் வேறு இருந்தாலும் அதுவும் இந்த தாத்பரியத்தில் தான் சொல்லியிருக்கு உபநிஷத்தில் வந்து பிரபஞ்சத்தை மூர்த்தாமூர்த்த பிரபஞ்சம்னு பண்ணி அது ரெண்டையும் நீக்கியிருக்கு அமூர்த்த பிரபஞ்சம் ந மூர்த்த பிரபஞ்சம் நனு சொல்லியிருக்கு வடிவமற்ற உலகம் வடிவம் இல்லாத உலகம் இரண்டும் பிரம்மம் இல்லை அப்படின்னு நீக்கப்பட்டிருக்கு அது மாதிரி இல்லை இங்கே என்னென்னா அது அது மாதிரி இல்லைன்னா எந்த அர்த்தத்தை சொல்கிறேன் நீக்கியிருக்கு இங்கும் இது அல்ல இது அல்ல என்று சொல்லி நீக்கி இருக்கிறது அடுத்தது முப்பத்தி ஸ்லோகம் அகங்கார பிரகாசகா அஸ்மி எல்லாவற்றையும் நான் பிரகாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் நான் என்கின்ற எண்ணத்தையும் நான் ஒளிர்வித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் என்ற எண்ணத்தையும் நான் ஒளிர்வித்து கொண்டிருக்கின்றேன் உண்மையில் நான் நான் அல்ல உண்மையில் நான் நான் அல்ல அப்படின்னா என்ன சொல்கிறது உண்மையில் நான் நான் என்ன அர்த்தம்னா நான்கிற சொல்லும் கூட உடலோட சம்பந்தப்படுத்தின்தான் சொல்ல வேண்டும் இல்லை உண்மையில் பார்க்கும் பொழுது நீ என்றோ நான் என்றோ எதுவும் இல்லை சொல்லே சொல்லால் விளக்க முடியாது ஆனால் சொற்களை நன்றாக இப்படி பயன்படுத்தினால் விளங்கிக் கொள்ளப்படுவது அதனால தான் சொல்லாமல் சொல்லின்னு அது சொல்லிருக்கோம் அதனால் ஆத்மா அகங்கார பிரகாசகா அடுத்தது முப்பத்தி ஒம்பது ஆத்மா அகங்கார சாட்சி அகங்கார சாட்சி அகங்காரத்துக்கு சா அகம சாட்சிதா என்று சொல்லப்பட்டதால் அடுத்தது நாற்பதாவது ஸ்லோகத்தில் நாற்பது எழுபத்தெட்டு எழுபத்தொம்பது நாற்பது ஆண்டு எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது மூணு ஸ்லோகமும் ஆத்மா நிர்வீக்காரகா என்று கூறுகிறது ஆத்மா நிர்வீக்காரஹா நாற்பது எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது அதை சேத்துனுடன் சேர்ந்து ஆத்மா நிர்வீகாரகா என்று கூறுகிறது அந்த இடத்துக்கு வரும்போது நான் திரும்பவும் சொல்றேன் ஆனால் இது கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லுறேன் எந்த மாற்றங்களும் இல்லாதது ஆத்மா என்று விளக்கி அப்புறம் நாப்பத்தி தனித்தனியாக அதெல்லாம் இருக்கு நாற்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் ஆத்மா அசங்கா என்று உபதேசிக்கிறது ஸ்லோகமும் ஆத்மா அசங்ககான்னு சொல்லியிருக்கு நாற்பத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு எதிலும் ஒட்டாதது ஆத்மா அசங்கத்துவம் உபதேசிக்கப்பட்டது நாற்பத்தி ஆத்மா அச்சலகா ஆத்மா அச்சலகா அதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டது நீங்கள் திருஷ்டாந்தமெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சிலதெல்லாம் நான் விட்டுவிட்டேன் நாற்பத்தி ஒன்றுலாம் திருஷ்டாந்தம் இருக்குது நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு இப்போ புரியும் இதுதான் இப்படி வர்றதுன்னு தெரிஞ்சிடும் பாலேன பிராமியமானேன தலை சுத்துறது பூமி சுத்துற மாதிரி தெரிகிறது பூமி எப்படி சுற்றுறது இல்லையோத்துவது சுழலாக இருப்பது ஈஸ் ஈக்குவல் டு ஆத்மாவின் அசைவற்ற தன்மை அப்படின்னு ரெண்டா பிரிச்சு புரிஞ்சுக்கணும் நீங்க ஆகையினால ஆத்மா அச்சல நாது அனத்மா அந்ம அபிமான வைத்திருக்கிறவன் தான் ஆகுரான் தேகத்தயமிம் ஆமித்தாவதம் மூட நாநா ஜாத்தி ஆத்மா அபிமானியேவ சம்சாரி தன்னை உடலாகவும் மனதாகவும் புத்தியாகவும் எவன் கருதி கொள்ளுகிறானோ அவன் இன்பத் துன்பங்களால் தாக்கப்படுகிறான் இதை நம்ம மாற்றி அர்த்தம் பண்ணி புரிஞ்சுக்கணும் அநாத்மா அபிமானி ஆத் ஆத் அநாத்மா அபிமானி சம்சாரி ஸ்வரூப சச்சிதானந்தூப அபிமானி யாருனா அசம்சாரி அபிமானின்னு சொல்ல மாட்டோம் கருதுகிறானோ சச்சிதானந்தவன் தன்னை கருதுகிறானோ அவன் அசம்சாரி ஸ்தூல சூக்ம காரண சரீரங்களாக தன்னை கருதுபவன் சம்சாரி அவ்வளவுதான் அப்புறம் நாப்பத்தி நாலாவது நாற்பத்தி நாலாவது ஸ்லோகத்திலிருந்து நாப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் வரை நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நான்கு ஸ்லோகங்கள் ஸ்தூல ஷரீராதிமித்யா ஸ்தூல ஷரீரம் முதலானவைகள் மாயத்தோற்றம் என்று விளக்கியிருக்கிறது அதற்கு கனவு கனவுலகத்திலே கனவுடல் எப்படி பொய்யோ அப்படி ஆத்மாவின் ஆத்ம ஜானிக்கு நன உலகமாகிய இவ்வுலகமும் இந்த உடலும் தோற்றமே ஸ்லோகம் வந்து எப்படி சொல்லியிருக்குன்னா நித்ரா தேகஜதுக்காதிகி ஜாக்ரத் தேகம் நசம்ஸ்பிருஷேத் ஜாகிரத அவஸ்தையினுடைய திருஷ்டியில பார்க்கிற போது கனவுலகத்தில் இருக்கக்கூடிய சரீரம் பொய் அதே மாதிரி ஆத்ம திருஷ்டியில பார்க்கும் பொழுது ஸ்வரூப சச்சிதானந்த ஆத்மதிஷ்டியில் பார்க்கும் பொழுது ஜாக்ரத் தேகமும் பொய் அப்போ கனவுலகத்தை கனவுலக உடல் ஈஸ் ஈக்குவல் நனவுலக உடல் ஆமா கனவுலக உடல் ஈஸ் நனவுலக உடல் அப்புறம் இன்னொரு இதில் வந்து ஆத்மானுடைய கோணத்தில் பார்க்கும்போது நன உலக உடல் ஈஸ் ஈக்குவல் டு கனவுலக உடல் ஒரு இதாக பாருங்கள் ஸ்தூலாதி ஷரீராதி மித்யா ஒரு திருஷ்டாந்தத்தில் கனவுலக உடல் ஈஸ் உடல் நன உடல் கனவுலக உடல் சொல்லும் போடலாம் உடல்வல் டு ஆத்மா போடலாம் கொஞ்சம் நீங்க யோசிச்சுதான் புரிஞ்சுக்கணும் எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லை இதோட இது பண்ணிக்கிறேன் முதலானவைகள் மாயத் நாற்பத்தி நாலு முதல் நாற்பத்தி ஏழு வரை அப்புறம் நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் அதே கனவுலக இன்பத்தை திருஷ்டாந்தமாக சொல்லி ஞானி பூர்ண விராகி பவதி ஞானி பரிபூர்ண விராகி பவதி ஞானி நாப்பத்திதாவது ஸ்லோகம் அழகு குணங்கள் இவற்றில் அபிமானத்தை விட்டுவிட வேண்டும் என்று கூறியது அழகு சத்குணங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களிடத்திலும் நமக்கு அபிமானம் இருக்கக்கூடாது என்று உபதேசித்தது ரூபசீலாதி அபிமான தியாக காரிய என்று உபதேசித்தது அதுக்கு திருஷ்டாந்தமாக எப்படி போக்ய பிரபஞ்ச போக்ய பிரபஞ்சம் போக்தாவுக்கு வத்திரிக்தமோ அதுபோல இந்த போக்திருத்துவமும் சச்சிதானந்த ஆத்மாவுக்கு வேறானது எனவே அதில் அபிமானம் கொள்ளலாகாது அதில் கொள்ள கொள்ளக்கூடாது ஐம்பதாவது ஸ்லோகம் ஞானி அசம்சாரி அஜானி சம்சாரி அசம்சாரி அஜ்ஞானி சம்சாரி ஞானி சந்நியாசி அஜ்ஞானி கர்மி என்றும் கூறியது ஐம்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் ஞானத்தை ஞானத்தின் உறுதியை உபதேசித்தது எப்படி உப்புக்கட்டியானது ஜலத்திலே போடப்பட்டவுடன் நீராகவே மா விடுகிறதோ அப்படி ஜானியின் புத்தியானது ஆத்மஸ்வரூபத்தை தியானம் செய்து ஆத்மாவாகவே ஆகிவிடுகிறது என்று உபதேசிக்கப்பட்டது அந்த எப்பவும் அந்த விறத்தியில பலமாக இருக்கிறது என்று அதற்கு பொருள் சொல்லப்பட்டது ஞான ஞானத்தின் உறுதியானது விளக்கப்பட்டது ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது வரை முக்கியமான பகுதி இதிலே பார்க்கப்பட்டது விவேகி ரெண்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது வரை சிதாபாசித் விவேகம் உபதேசிக்கப்பட்டது புத்தியானது ஜடம் ஆத்மானது ஆத்மாவானது ஆகவே புத்தியில் ஜட ஜடமான வஸ்து கர்த்தத்துவமோ போக்திருத்துவமோ உடையதாக இருக்க முடியாது சச்சிதானந்த ஆத்மா நிர்வீகாரியானதால் அதுவும் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்க முடியாது எனவே புத்திக்கு ஒரு சக்தி இருக்கிறது சச்சிதானந்த ஸ்வரூபத்தை பிரதிபிம்பிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது ஆகவே அது கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் விளங்குகிறது ஒருவன் தன்னை சிதாபாசனோடு இணைத்து கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் கருதுகிறான் இந்த கர்த்தத்வம் போக்திருத்தம் சிதாபாசனுடைய தன்மை ஒருவன் இதை நன்கு உணர்ந்து சிதாபாசனுக்கு வேறாக தன்னை பிரித்து புரிந்து வேண்டும் என்பது பல்வேறு திருஷ்டாந்தங்களின் மூலம் குறிப்பாக ஜலத்தில் சூரியன் தருகிற திருஷ்டாந்தத்தை கொண்டு இதை விளக்கினார் ஆசிரியர் ஆகவே இந்த பகுதி ஐம்பத்தி முதல் ஐம்பத்தி ஒன்பது வரை சிதாபாசித் விவேகா இந்த இடத்திலே லகு வாக்கிய விருத்தியின் முதல் நாலந்து ஸ்லோகங்கள் மேற்கோளாக காட்டப்பட்டது நினைவிலே வைக்க வேண்டும் அது மிகவும் தெளிவாக விழிப்பிலும் கனவிலும் தான் சிதாபாசன் விவகாரம் தூக்கத்திலே சிதாபாசனுடைய விவகாரம் இல்லை ஆத்மாதான் விளக்குகிறது எனவே சிதாபாசனையும் சித்தையும் பிரிப்பது என்பது மிகவும் எளிது என்று உபதேசித்திருக்கிறது சரி நான் ஐம்பத்தி ஸ்லோகம் மிக அழகாக சூரியனையும் சந் ஜலத்தையும் ஜலத்தில் தெரிகின்ற சூரியனையும் அலைகளையும் எப்படி சூரியன் ஒளிர்வித்து கொண்டிருக்கிறானோ அப்படி ஆத்மா ஸ்தூல ஷரீரங்களையும் ஸ்தூலாதி ஷரீரங்களையும் பிரதிபிம்ப சைதன்யத்தையும் விற்திகளையும் பிரகாஷிப்பித்து கொண்டிருக்கிறது என்று ஸ்பஷ்டமாக கூறியது நன்றாக அது இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் அது எல்லா ஸ்லோகமும் முக்கியம்தான் அது கொஞ்சம் ஆழமாக நன்றாக விளக்கி விளக்கி சொல்லி இருக்கிறது அறுபதாவது ஸ்லோகத்திலிருந்து அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இந்த மூன்று ஸ்லோகங்களும் ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் அனாவிருத்தம் சர்வ பிரகாசகா எல்லாவற்றையும் ஒளிர்வித்து கொண்டு தன்னை தானே ஒளிர்வித்து கொண்டு மற்றவை தன் தன்னை தானே ஒளிர்ந்து கொண்டு மற்ற பிற பிறவைகளை பிற பொருள்களை ஒளிர்வித்து கொண்டு எதனாலும் மறைக்கப்படாமல் அசங்கமாக இருக்கிறது அசங்கமாக இருக்கிறது சர்வ பிரகாசக அனாவிருத்தா அசங்க இவைகள் உபதேசிக்கப்பட்டன அறுபத்தி முதல் அறுபத்தி மூன்று சித்துதான் சத்தியம் ஆபாசம் மித்யா என்று உபதேசிக்கப்பட்டது அறுபத்தி ஐந்து ஜீனும் ஜவத்தன்மை ஈஸ்வரத்தன்மை இரண்டும் மித்யா பிரம்மைவ சத்தியம் இன்னும் சொல்ல ஜீவ ஈஸ்வர அபேதம் உபதேசிக்கப்பட்டது அறுபத்தி ஐந்து முதல் வரை சிக்ஸ்டி ஃபைவ் டு ஜீவேஸ்வர அபேதம் உபதேசிக்கப்பட்டது அறுபத்தி எட்டு முதல் வரை பிரம்மைவ சத்தியம் பிரம்மம் ஒன்றே உண்மை ஜகத்து பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டுள்ளது ஜகத் மித்யா என்று உபதேசித்தது எழுபத்தி ரெண்டு பிரம்மம் நிர்விசேஷம் தோற்றம் என்று மீண்டும் மீண்டும் கூறியது மூனு ஜீவத்தன்மை மித்யா என்று கூறியது சற்று வேகமாக செல்கிறேன் ஜீவத்தன்மை மித்யா என்று கூறியது எழுபத்தி நாலு ஜீவன் பிரம்மமே வேறு அல்ல என்று கூறியது எழுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஞானி பரமஹம் என்று விளக்கியது உதாரணத்தின் மூலம் எழுபத்தி எட்டு பிரம்மம் எப்பொழுதும் நிர்வீகாரம் என்று உபதேசித்தது எண்பதாவது ஸ்லோகம் ஆத்மா குணாதீதா என்று உபதேசித்தது எண்பதாவது ஸ்லோகம் ஆத்மா குணாதீதா என்று உபதேசித்தது எண்பத்தி ஒன்று ஆத்மா அதேஹி என்று உபதேசித்தது எண்பத்தி ரெண்டு அவஸ்தா தீத்தா எண்பத்தி மூணு வியஷ்டி அத்தீதா எண்பத்தி நாலு சமஷ்டி அத்தீதா ஆகவே சுருக்கமாகச் சொன்னால் ஒரே பொருள்தான் யாண்டும் இருக்கிறது இரண்டாவதாக ஒரு பொருள் இல்லவே இல்லை முக்காலத்தும் இல்லை ஆனால் தாற்காலிகமாக இருப்பது போல ஒரு தோற்றம் உண்டாகிறது கயிற்றில் பாம்பு திருஷ்டாந்தந்தான் அத்வைதத்துக்கு அத்வைத விளக்கத்துக்கு சிறந்த திருஷ்டாந்தம் அதன் அடிப்படையில் உவமை களஞ்சியமாக விளங்குகின்ற இந்த அத்வைத அனுபூதி அத்வைத ஸ்வரூபத்தை நன்கு விளக்கியிருக்கிறது இதனை நாம் நன்கு கற்று உணர்ந்து அத்வைத அனுபூதியை பெறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஹரிஓம் தத்சத் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாயபூர்ணமேவாவசிஷியதே ம் ஷாஷா ஹரி ஓ